வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்து எஸ் குமார் இன்று பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அமெரிக்காவின் முதலாவது அதிபராக ஜார்ஜ் வாஷிங்டன் அவர்கள் ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்டார் ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு பிரெஞ்சு குடியரசு முழுவதும் அடிமை தொழில் சட்டவிரோதமாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் தடவையாக ரேடியம் இ என்ற செயற்கை கதிரியக்க மூலக்கூறு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது அமெரிக்க அதிபர் பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் பிரிட்டன் பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் ரஷ்ய தலைவர் ஜோசப் ஸ்டாலின் ஆகியோர் உக்ரைன் நாட்டின் யாழ்டா மாநாட்டில் சந்தித்து பேசினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இலங்கை பிரிட்டனிடமிருந்து விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு இலங்கையின் முதலாவது அதிபராக ஜே ஆர் அவர்கள் பதவியேற்று கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்காவை தாக்கிய பணிப்புயல் புயல் காரணமாக இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது குறிப்பாக மில்வாக்கி விஸ்கோன்சின் ஆகிய பகுதிகளில் வரலாற்றில் இல்லாத அளவுக்காக மிக குறைந்த தட்பவெப்பநிலையான –26 இருபத்தி ஆறு ஃபேரன்கிட் அதாவது மைனஸ் முப்பத்தி இரண்டு செல்சியஸ் குறைந்த வெப்பநிலை பதிவு செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு ஆப்கானிஸ்தான் நாட்டில் ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கம் காரணமாக ஐயாயிரம் பேர் வரை கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு யூகோஸ்லாவியா நாடு அதிகாரப்பூர்வமாக செர்பியா மற்றும் மான்டி என பெயர் மாற்றம் பெற்று தனித்தனி அரசியல் முறைகளை பின்பற்றத் தொடங்கியது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மார்க் ஜூகர்பெர்க் இசட்யூ சிகேஇஆர் பிஇஆர்ஜி மார்க் ஷூகர்பெர்க் என்பவர் பேஸ்புக் சமூக வலைதளத்தை துவங்கினார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஒளியை விட வேகமாக செல்லும் இந்திய ரஷ்ய கூட்டு தயாரிப்பான பிரம்மாஸ் ஏவுகணை இந்தியாவின் ஒடிசா மாநிலத்தில் வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நிலவில் விண்கலன்கள் இறங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் பற்றி ஆராய்வதற்காக லூனார் ஆர்பிட்டர் த்ரீ என்ற விண்கலம் அமெரிக்காவால் ஏவப்பட்டது இது சர்வேயர் மற்றும் அப்பல்லோ விண்கலன்கள் இறங்குவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்தது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ஐயங்கார் இந்திய அரசியல்வாதி லோக்சபாவின் இரண்டாவது சபாநாயகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அலி நஸ்ரீன் ஈரான் நாட்டு நடிகர் மற்றும் கதாசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு பிர்ஜூ மகராஜ் இந்திய நடனக்கலைஞர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு வீரமா முனிவர் இத்தாலிய நாட்டைச் சேர்ந்த தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஹென்ரிக் லாரென்ஸ் நோபல் பரிசு பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சத்யேந்திரா போஸ் இந்திய இயற்பியலாளர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு யாழ்ப்பாணம் சின்னமணி ஈழத்து வில்லிசை கலைஞர் இந்நாளின் சிறப்புகள் இலங்கை விடுதலை மற்றும் உலக புற்றுநோய் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே